கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக முடித்து தீர்த்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முடியாதது முடிந்தது த ஃபினிஷ்ட் வர்க் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பத்தொன்பதாம் அத்தியாயம் முப்பது முதல் நாற்பத்தி இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தவனிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி புகர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலலும்புகளையும் முறித்தார்கள் அவள் இயேசுவனிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை ஆகியும் போர் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டன அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் உறிக்கப்படுவதில்லை என்கிற வேத நிறைவேறும்படி இவைகள் நடந்தன அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேதவாக்கியம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு அறிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீடனுமாயிருந்த யோசேப்பு இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போகும்படி பிளாத்துவிடம் உத்தரவு கேட்டான் பிளாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போனான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே முப்பதாவது வசனம் முடிந்தது It is finished மா பெரிதான ரட்சிப்பின் வேலை முடிந்தது பரம திந்தையின் சித்தம் ஒன்றுவிடாமல் நிறைவேறி முடிந்தது பழுதொன்றுமின்றி தம் உடலையும் குற்றம் ஒன்றுமின்றி தமது இரத்தத்தையும் இயேசு கொடுத்த போது பருசுத்தமும் நீதியும் உள்ள இறைவனின் நிபந்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டன இயேசுவின் பலி பூரணமானது அதோடு நாம் ஒன்றையும் கூட்ட முடியாது தேவையும் இல்லை எனவேதான் ஒளிந்தது என்று எண்ணிய எத்தர் முன்னிலையில் முடிந்தது என்று விளக் முடக்கமிட்டார் என் பெருமான் சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலையினால் இரட்சிப்பு என்று நமக்கு இலவசம் ஈவை சம்பாதிக்க முடியாது கடவுளை பொறுத்தவரை இரட்சிப்பு முழுக்க முழுக்க கிருபையினாலானது நம்மை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க விசுவாசத்தினாலானது நல்ல செயல்களினால் அல்ல நல்ல செயல்களுக்காய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்து வரை வாசிக்கிறேன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து யேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஈவுகளிலெல்லாம் பெரிய இரட்சிப்பை வெறுமனே விசுவாசத்தால் எவ்விதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே மனித அறிவை குழப்புகிறது ஏதாவது ஒன்றை செய்து அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற மனிதனின் பெருமை அவனை இலவசிவை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது மனிதன் செய்ய வேண்டும் என்கிறான் கடவுளோ செய்தாயிற்று என்கிறான் மேன் வான்ஸ் டு டூ சம்திங் பட் காட் டிக்ளேர்ஸ் டன் இங்கேதான் மார்க்கவாதி தடுமாறுகிறான் கிறிஸ்துவை விசுவாசித்ததோடு விருத்த சேதனமும் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யுதயாவில் உள்ள போதகர் சிலர் விசுவாசிகளை வற்புறுத்திய போது அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது சிலுவையோடு எதையும் கூட்ட எவர் எழுந்தாலும் சிறுத்தை போல் பாய்ந்தனர் அப்போ கலாத்தியாவில் சிலர் கிறிஸ்துவின் கிருபையோடு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தையும் சேர்க்க விரும்பினர் பவுல் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் கிருபையில் இருந்து விழுந்தீர்கள் கிறிஸ்து அவர்களை விட்டு விலகிவிட்டார் என்றே சொல்லிவிட்டான் கிறிஸ்து திரும்ப உருவாகும் போலவும் நான் கற்ப என்று சொன்ன ஆம் சட்டமும் கிருபையும் சேர்ந்து இருக்க முடியாது இஸ்மேலும் ஈசாக்கும் ஒன்றித்து தங்கி இருக்க முடியாது அது சாத்தியமே கிடையாது இதையும் செய்து கொள்வது பாதுகாப்பு டு be on the safer side என்று சிலர் சொல்லுவது சரியாய் தோன்றுகிறது ஆனால் முடிந்தது என்ற சிலுவையின் கூற்றுக்கு முன்னால் இது யாவும் அபத்தமே பவுளி நிறுவங்களை திரும்ப திரும்ப வாசித்தால் கிருபியினால் உண்டாகும் இரட்சிப்பை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடிக்கடி அதை வாசியுங்கள் நாம் இருப்பதும் பிரியமானவர்களே நாம் இருப்பதும் இருக்க போவதும் தேவ கிருபையினாலேயே தங்களால் முடிந்த தனையும் செய்து தோல்வி அடைந்தவர்களுக்கே கிறிஸ்துவின் நற்செய்தி The gospel is a good news of Christ exclusively for those who have failed miserably though they have tried all means சகோதரி சாராள் நவரூஜி மிக அழகாக பாடினார்கள் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை எல்லாம் முடிந்தது ஆகையால் இனி எல்லாம் கிருபையே ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா புண்ணிய கிரியைகளையும் முடித்து பிதாவே பரசுத்தரே உம்முடைய நிபந்தனைகளையும் நிறைவேற்றி எங்களுக்காக இலவசமாய் சம்பாதித்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எதையும் கூட்டாதிருக்க மிகவும் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் உடைய குமாரன் மூலமாக முடித்து விட்டதால் இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஆத்ம இழைப்பார்தலின் தந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் த ரெஸ்ட் யூ ஹேவ் கிவன் பிகாஸ் ஆஃப் த மெரி டவர் இஸ் டெத் ஆஃப் யுவர் சன் த லார்ட் ஜீசஸ் இந்த இழைப்பார்தலான வாழ்க்கையே இருக்கம் நிறைந்த இந்த உலகத்திற்கு நாங்கள் எடுத்துரைக்க எங்களுக்கு உதவி தாரோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே